வணக்கம் தினமுறை சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய துன்பத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன செய்யலாம் பார்ப்போம் வெயிலின் தாக்கத்தினால நமக்கு அதிகமா வியர்வை வரும் அதனால நிறைய தொற்றுக்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேஷன் நம்ம உடலில் உள்ள நீர் சத்து சோர்வு மயக்கம் அசதி இதெல்லாம் ஏற்படுது இல்லையா அதை போக்குறதுக்கு என்ன தீர்வுன்னு பாக்கலாம் அரைமூடி எலுமிச்சம் சார் எடுத்துக்கலாம் ஒரு தேக்கரண்டி தேன் ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து இத ஒரு பானமா தினமும் பருகிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்ம உடலிலிருந்து நீர் சத்து வெளியில போயிடுது அந்த நீர் சத்து ஈடு செய்யக்கூடிய பானமாக இது இருக்கும் அது மட்டும் இல்ல உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பல தொற்றுக்கள் துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்னென்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க